திருமலை ஆடல் புராணத்துல ரொம்ப அருமையான பகுதி இன்று நமக்கு சிந்தனை கூறிய பகுதி அது எது திருமுகம் கொடுத்த படலம் திருமுகம் கொடுத்த படலம் அருமையான பகுதி திருமுகம் என்று சொல்கிறார் எல்லாம் பெருமானுடைய திருவிழையாற்ற தான் இன்னைக்கு கூட அருமையான நம்முடைய கலைமணி அவர்கள் மங்கையர்கரிசி வளவர்காவையின் பாடி அந்த பாடலை இன்னைக்கு தெய்வ வணக்கமாக சொன்னார் ஏன் மதுரையில பெருமாற்றி வளவர்காவை வரிவலைக்கை மடிமானி அப்புறம் பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பறவை பொங்கடல் உருவன் பூதநாயகன் சில பேர் இந்த பொங்கடல் ஒருவன் பாங்க அப்படி அல்ல பொங்கடல் உருவன் உருவ நிறம் சொன்ன பாருங்க செந்தளல் பொறிதிர மேனியும் காட்டி அதான் எனவே பொங்கடல் நல்ல தனதண்ணு இருக்கும்படியான அருள் இருக்கே அதை போன்று இருக்கின்ற ஒரு நிறத்தை உடையவன் பொங்கடல் ஒருவன் அல்ல பொங்கலல் ஒருவன் அவன் யார் பூதநாயகன் என்ன செய்தான் நால் வேதமும் பொருளும் அருளி வேதத்தையும் செய்தவன் அவன் பொருளை சொன்னவன் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் நாம் அந்த படலாம் படிக்கிட்டான் வேதம் அவன் செய்தான் அதுல ஒண்ணும் யாரும் மாற்றவில்லை பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணீரீ வாயிலிருந்து வர்றதெல்லாம் வேதம் தானே அதனால எனவே அந்த நம்ம பொங்கலல் ஒருவன் போல் பூதநாயகன் நாள் வேதமும் பொல்களும் அருளி அங்கையற்கி தன்னுடன் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று சொன்னார் இந்த இது என்று சொன்னதுதான் சேர்க்கிறார் பெருமானுக்கு இந்த பதிகம் மதுரையை அணுகின்ற பொழுது பாடியது என்று சொன்னார் ஆமா அந்த பதியம் எது மதுரை பதிகம் தான் ஆனா எப்பொழுது பாடியது ஞானசம்பந்த பெருமானும் அறிவர்களும் செல்லுகிறார்கள் எங்கே ஆளவாய் இதோ அங்கே இருக்கின்றே ஏறத்தாழ ஒரு ரெண்டு மூணு வரலாங்க முன்னே மதுரை மாநகராட்சி தங்களை வரவேற்கிறது என்பதற்கு முன்னையே பாடப்பாட்டது ஏன் எதனால சொல்ல முடியும் இதுவே நனி பள்ளி பள்ளி இதுவே இது மாதிரி வைத்திருக்கிற அமைத்துக் கொண்டுதான் அவர் வரலாற்றை மிக அருமையாக அமைத்துக் கொண்டார் இது எப்பொழுது பாடப்பட்டது என்று எல்லாம் மதுரையில் பாடுதான் மதுரையில் பாடுதான் இப்ப கூட சொன்னேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதும் எங்க பாடப்பட்டது பக்கா மூவர் அரங்கல் முறையில் எடுத்து பார்த்தோம்னா சீகாரில் பாடியதுதான் பாடியது ஆனால் நுண் பலம் தான் அது மதுரையில் பாடியது என்று சொன்னார் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதை யாருமோ குறைவில்லை கண்ணில் அகுதரும் கடும வளன்கள் பெண்ணில் பெருந்தகம் இருந்தது இந்த பெருந்தகை இருந்ததுங்கிறத நமக்கு வழங்கல செயற்கு அது எப்படி படிக்கணும்னே தெரியுது பெருந்தகை இருந்ததே அப்படி பாடப்படாது பெருந்தகை இருந்தது இருக்கான் பெருந்தான் தோன்றியது அவருக்கு தான் தோன்றியது மூவர் தமிழை முகந்த நிற்கும் பாங்குன்னு சொன்ன அது கொஞ்சம் ரொம்ப உள்ளேயே போய் படித்து எங்களை விட்டு சொல்லத்தான் வேணும் அது ஒரு பெரிய சிறிய அதில் வேண்டியது தான் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு எப்படி செய்கிறார் இப்படியெல்லாம் சொல்கிறாரே ஒரே சொல்றாரு ஆகவே அருமையான பாடல் அந்த பாடல் இப்பொழுது நாம் திருவாரவாய் செல்கிறோம் முன்னுமுதல் இசைவலான இன்னிசை பாடி வென்றது இன்று உரை செய்தே இதற்கு முன்னே நாம் படித்தது என்ன அதை நினைவு கூற வைக்கிறார் என்ன செய்தோம் என்று கேட்டால் இசைவலானை இன்னிசை பாடி வென்றது அது எது என்று கேட்டால் விறகு விற்ற படலம் விறகு வந்து பானபத்திரனுக்கு எதிரசிவலானி அந்த ஊரை விட்டே ஓடும்படி செய்தோம் இப்பொழுது என்ன சொல்ல போறோம் தென்னவன் பாண்டியன் இங்க பாண்டியன் என்பது பெருமான் தென்னாருடைய சிவன் தென்னவன் என்ன பொருள் கேட்டா சீக்கிரம் திருமுறை வழியாக ஒரே சொன்ன தென்னாருடைய சிவன் சேரன் மாடி சேரனுக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திருமுகம் கொடுத்து திருமுகத்தை கொடுத்தாராம் எதற்கு பானர் தனக்கு செம்பன் வழங்கிய வழக்கம் சொல்வாம் ஒரே ஒரு பானபத்திர இருக்க இந்த ஒரு யாதிசை பானருக்கு திருமுகம் கொடுத்தது பற்றி சொல்லப் போகிறேன் என்று தொடங்குகிறார் ரொம்ப அருமையானது இங்கே தொடங்கும் போது என்ன தொடங்கினார் மண் முன்னவன் மதுரை மூதூர் முன்னவன் மதுரை மூதூர் அது என்ன முன்னவன் பெருமான எத்தனையோ சொல்ல குறிக்கலாம் இந்த முன்னவன் என்ற சொல்லால் குறித்தார் ஏன் ஒரு திருவாசகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று என்ன திருவாசகம் முன்னோன் காண்க முழுதோன் காண்கே தண்ணீரில் தானே காண்க பெருமான் எப்படிப்பட்டே யாருக்கு முன்னர் எல்லாவற்றிற்கும் முன்னோன் காண்கே ஐயா அவங்க இந்திய நாட்டுக்கா ஆஜியா கண்டத்துக்கு மாட்டோம் அகில ஒயிருக்க முழுதோன் கான்கே அவனுக்குன்னே ஒரு ஆள் சொல்லுங்கள் என்ன தண்ணீரில் அருமையா சொன்னார் திருவாசகத்துல அப்படியே பிழிஞ்சி வச்சிருக்க இந்த முன்னோங்கிற கருத்தொடர்ந்து நாம் நினைவுகொள்ள வேண்டும் என்பது கருதியது நம்முடைய பரஞ்சோதியுடைய திருவள்ளுவம் முன்னவன் மதுரை மூதூர் என்று இந்த முன்னவன் யாருக்கும் முன்னேவனாக இருக்கிற மட்டும் போடாது நினைவு இன்னொரு பாட்டு இருக்கு எங்க அப்பர் சுவாமி பாட்டு யாவற்கும் தாண்டகத்துல எல்லாத்துக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் பாளைத்தான் என்று சொன்ன திருவாசகத்துல முன்னோன் காண்க முழுதோன் கண்கே அது ஏழு இல்லவா ஏழு எட்டுமாக இருந்தது வரலாற்றை சொல்கிறோம் இனிமதி அமக்கீதன்னா அன்று தொட்டு பனிமதி மருமான் கோயில் பாணிசுக்கிழமை நீத்து குனிமதி குனிமதி மிளைந்த நாதன் கோயில் உப்போதும் எய்தி அன்பில் பாடும் கடப்படும் நியமம் அலை மாதம் கிடைக்கும் இந்த மாத ஊதியம் மற்ற மற்ற சிறப்புகள் எல்லாம் கிடைத்து வாழ்ந்த அந்த பானனுக்கு எங்கேயோ வடநாட்டிலிருந்து ஒருத்தன் ஏமநாதன் வந்தவுடனே அவனுடன் நீ சேர்ந்து பாட முடியுமா என்று கேட்க திருவருளால் பாட முடியும் என்று சொல்ல ஆனால் பெருமான் என்ன செய்தார் விறகு வெட்டி ஆகி வந்து அந்த பானனிய ஓட்டி விட்டார் இந்த மாதிரி தன் பொருட்காக விறகு வெட்டி தன் தலையில் தூக்கி கொண்டு வந்து அது கூலியாலாய் வந்து அந்த ஏமநாதன் வீட்டுல போட்டுவிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பானபத்திர ஒருத்தர் இருக்காருங்க அவரு தானுங்க குருநாதருங்க அவர்ட்ட ஏதோ நான் அந்த காலத்துல படிச்சனுங்க கொஞ்ச நாள் ஆனவனே உனக்கு கண்ணும் தெரியல காலும் தெரியல ஏண்டாப்படிக்கிற பட அப்படின்னு சொல்லிட்டு சீசி குடிச்சு என் தலையில போட்டு அதுல இருந்து ஏதோ நான் விரைவு வெட்டி பொழைக்கிறேன் வரும்போது அப்படி வாசிக்கிறனுங்கன்னு வாசிச்சான் அது தான் அவர் கேட்டு போன தடவை அந்த பாட்டு சொன்ன ரொம்ப அருமையான பாட்டு கடிய காணகம் புதவோ பெருமானி இந்த ஒரு ஆன்மாவை காப்பாத்துறதுக்காக உன் திருவடி தாங்கி காட்டுக்கா நீ காட்டு போனே கட்டிய விறகை முடியில் ஏற்றி எங்கப்பா வரவு பிழைந்தே என்ன எடுத்து ரெண்டு கொடியை எடுத்து கட்டிருப்ப எல்லாரும் போல கட்டிருப்ப யாருப்பா உனக்கு தூக்கி விட்டா தலையில தூக்கி விட்டா அங்க வந்து கங்கையும் மதியம் பாம்பும் கடுக்கையும் எல்லாம் இருக்குதேப்பா ஏற்கனவே தலையில அதெல்லாம் எங்கப்பா போ சொன்ன விறகை முடியில் ஏற்றி அங்க இருந்து காட்டு மீண்டும் இந்த ஏமநாதன் வீட்டுக்கு நடந்து வந்தியப்பா நீ எப்படி வருவாரு விரவு தூக்கிட்டு முண்டகத்தாள்கள் நொந்திட வந்து திருவடியெல்லாம் நோகுமாறு இந்த ஹேமநாதன் வீட்டுக்கு வந்து இதுவரை கூட பரவாயில்ல சுவாமி அங்க அவருக்கு யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன என்னிடத்துல பாடம் கேட்டேன்னு சொன்னி அப்பா பாடம் எத்தனை பேருக்கு நீ குருநாதனின் தகுதி இல்லை இனிசை கிழமைக்காகிவிட்டான் இன்னதிலிருந்து நாளைக்கு வகுப்பு வரப்படாது நீ தெரியுதுல யாரை தூக்கம் அதையும் இப்படி அடிய நீன் பொருட்டு ஆடாத சொல்பகரோ இந்த ஒரு ஆன்மாவுக்காக இப்படி தகாத சொல்லெல்லாம் திருவாயிலிருந்து வந்தேப்பா அது காரண் நீ இல்லப்பா நான் உனத்துல விண்ணப்பித்து கொண்டேன் வந்திருக்கிறான் பெருமானி நீ எனக்கு காக்கணும்னு என் விண்ணப்பம் தான்ப்பா தப்பு அதனால பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று நான் போட்டி செய்து கொண்டேனே அது தப்புப்பா என்றெல்லாம் சொன்னார் பார் இப்படி ஒரு பெருமாள் நமக்கா வந்தவுடன் இனி நமக்கு அரண்மனையில வேலை இல்லைன்னா நேர பெருமான் திருக்கோயில் போறது தொக்கனார் கோயில்ல அருமையா காலை நண்பகல் மாலை இரவு பாதிக்கிறது வீட்டுக்குமா வயிறும் படுத்தது படுக்க வைத்தார் பார்த்தார் பெருமான் அடாரி உணர்வு செய்யற அவருக்கு பொறுப்பு மெதுவா அரண்மனையில இருந்து பாண்டியன் அரண்மனையிலிருந்து அவர்கிட்ட காசு இல்லையா இருக்க மாட்டார் பாண்டியன் அரண்மனையிலிருந்து இன்னைக்கு ஒரு பவுன் எடுத்து கொடுக்கறது நாளைக்கு இன்னொரு முத்து எடுத்து கொடுக்கறது யாருக்கு தெரியாம அந்த அரசனுக்கு தெரியாம இப்ப இவருக்கு பானபத்தனரும் அடியவர் அந்த பாண்டி மன்னனும் அடியவர் தான் ஆனாலும் பாண்டி மன்னனுடைய பாதுகாப்பு என்ன சாமி விளையாட்டு ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிடுச்சு அதான் விளையாட்டு அதான் விளையாட்டு அதனால எனவே அது கூட சஸ்பத்தில் வைக்கலாம் வச்சா நீங்க சங்கடப்படுவீங்க அல்லவா அது சரி போயும் போயும் வந்து பாண்டி மண்ணு கிட்டே சொன்ன நல்ல பழுத்தறிவராச்சு எது எடுத்தாலும் சுக்குநாதர் தான் வேண்டும் ஆகணும் அது போல எது எடுத்தாலும் இவரும் பாண்டியநாதர் வேண்டுவார் அப்படி இருக்கும்போது ஒரு அடியவருக்காக அடியவருடைய பாதுகாப்புல இருந்து பணம் எடுத்து கொடுக்கலாமா கொடுத்தாரு அப்படின்னா சொல்லிவிடுறேன் கோபால் சொன்னாரு ஒரு கால் சாரே அடுத்த அவரம் மறந்துட்டா என்ன பண்றதுன்னு அது நான் மறக்கப்படாது நீங்க தான் சொல்லணும் நீங்களா ஐயா ஒன்னு பெண்டிங் இருக்குது அது என்ன அப்படின்னு அது நீங்க அது பெண்டிங் பெண்டிங் தான் பொரு சிறப்பல்ல அப்படிப்பட்ட ஒரு அரிய பொரு திருக்குறள் படி என்னது பொன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் வேந்தனுக்கு எதுதெல்லாம் தனக்கு உடமையாக இருக்கலாம் என்றால் முறையாக செலுத்துகின்ற வரிப்பணம் உண்மையாகவே தவறு செய்து பயவராயிருந்த அந்த பயவரை அழித்து ஒடிக்கிய பணம் சுங்கவரி இது மூணும்தான் அரசனுக்குரிய பொருள் அந்த அறத்திலிருந்து மாறாமல் ஈட்டிய பொருள் பாண்டியனுடைய பொருள் இந்த ஆன்மாவும் பிழைபடாமல் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த யாடினை ரொம்ப சுத்தமாக தூய்மையா வாசிக்குது அதனால தூய்மையான ஒரு ஆன்மாவுக்கு தூய்மையான ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் எடுத்துக் கொடுத்த எடுத்து அதனால சட்டப்படி அரண்மனையில கொஞ்சம் கொடுக்கலாம் அரண்மனைக்கு அவர் வர்றத எப்படி கொடுக்கணும் சொல்றது ரெண்டாவது எடுக்கிற பெருமானுக்கு கொடுக்கவும் தெரியும் அதனால எடுக்கவும் நாளைக்கு கொடுக்கவும் ஜீவா ரெண்டும் தெரியும் ஒருத்தாழ்ப்பண என்ன பண்றது தெரியாமல்பன் இரண்டாவது அவனுடைய பாதுகாப்பு சிறந்த பாதுகாப்பு அந்த பண்டாரத்திலே இருந்து வெளியில போச்சுங்கிறது இதுவரைக்கும் இடத்துல யாரும் ஐயப்படுவானு வேற யாரையும் ஐயப்பட மாட்டேன்னு நம்ம சொக்கனாதான் காரணம் ஆமா நான் தான் ஆள் ஒரு ஆள் இருக்கிறேன் ஏன்னா என்ன தெரியுதுன்னு கேட்டா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம் இருந்ததாக கேள்வி ஒரு காலத்துல நாட்டுல எப்படி இல்ல இன்னைக்கு சிறையில் இருந்த கைதியே போடுது அழைச்சிட்டு போகும்போது போடுது பகுதியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல பானை விட்டு இருக்கு அதனால இப்படி எல்லாம் போன காலம் இப்போ அப்ப அப்படி இல்லாமல் அரண்மனையிலிருந்து ஒரு பொருள் போகுமா போகாது அப்படி அப்படி தப்பித்தவரி ஏதேன்னு ஒரு முத்தோ பவுனும் அப்படி யாராவது கிட்ட கொடுத்து கீழே தெருவில் கிடந்து பண்ணு நாலு அஞ்சு நாளும் தொடமாட்டாங்க யாராவது எடுத்துட்டு வந்து ஐயா இது அரண்மனை முத்தா இருக்க மாட்டேங்குது இது சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட நாகரீகமான ஆதலால் இப்ப அப்படி இருக்குது எனவே நான் உனக்கு வேற ஒரு கடிதம் தர்றேன் திருமுகம் தர்றேன் இதை வைக்க உனக்கு எதிர்காலத்துக்கு செம்மையாக சொன்னார் அங்க சொல்லும் போது ஒரே ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் நாம் நினைக்காமல் இருக்கக்கூடாது அரண்மனையினுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னார் ரொம்ப அழகு நான் கவிஞர் படிக்கிறேன் நாவல் படிச்சு பிரயோஜனம் இல்ல வெறும் கதையெழுதி போடுவான் எழுதினார் பாண்டியனுடைய அரண்மனை பாதுகாப்புடையது எப்படிப்பட்ட பாதுகாப்புடையது முக்கியம் அதற்கு இரண்டு ஓமை ஓமை என்ன தெரியுது பாண்டியன் அரண்மனையினுடைய பாதுகாப்பினுடைய திறத்தையும் விளக்கப்படுகிறது அதே சமயத்தில் இந்த இரண்டு ஓமை வாயிலாக அந்த இரண்டு பேருடைய மிகுந்த பெருந்தன்மை பெரும் திறப்பையும் விளக்குது யாருன்னா மகளிர் பெண்கள் இருக்காங்களேப்பா அவங்க எப்படி அகக்காவலும் புறக்காவலும் உடையவராக இருந்து தன் கற்பை காக்கிறார்களோ அது போலவும் சிவ சிவ எது பாண்டியன் அரண்மன் இருந்தது அப்போ பெண் வந்து தன்னுடைய நிறை கற்பினை எப்படி காக்கிறாங்க அகக்காவலும் புறக்காவலும் எங்களை திருக்குறள் கிடைக்கிறோம் காப்பு செய்யும் மகளிர் நிறைகாக்கும் அகடி இருந்து அதுக்குள்ள ஒரு ரூம் இருந்து வெளியே பெரிய பாதுகாப்படை பெண் அப்படி பேச முடியுமா மனசு எங்கேயோ இருந்து என்ன பண்ண முடியும் மனதை என்ன பண்ணும் சிறை காக்கும் காப்பு மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய பெண்மை கருதி தன்னுடைய கற்பை தான் தானும் காப்பா காத்துக் கொள்ளாவிட்டால் இந்த புறக்காவல் என்ன பண்ண போடாட்ட இதாக காப்பு என்ன அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் வயது வந்த பெண்கள் இருந்தா வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க அப்படியே போனாலும் யாராவது தாய்ந்தரோடு தக்கரோடு போவாங்க வீட்டுக்கு வந்துடுவார்கள் இதெல்லாம் புறக்காப்புற காப்பு அப்ப ஒரு மகளிர் தன்னுடைய நிறைய எப்படி காக்க வேண்டியிருக்கிறது அகக்காப்பானும் புறற்காப்பானு அப்படி அரண்மனை காக்கப்பட்டு இருக்குப்பா அப்படி காக்கப்படும் சரி இன்னொருவர் யார் அருமையாக துறவியரை சொன்னார்கள் துறவியரை சொன்னார் துறவியர் ஒவ்வொருவரும் அந்த அகக்காவலும் புறக்காவலும் உடையவராக இருக்கிறார்கள் அவங்களுக்கு எது அகக்காவல் என்று கேட்ட அரக் அகக்காவல் இந்த ஐந்து பொறிகள் தான் ஐந்து பொறிகள் தான் அது தத்தம் வழியில தல்லாமல் தடுப்பது திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் அல்லவா அவர் ஒரு ஞானி பெரிய ஞானி முதல் ஞானி அதில் ஒன்றும் மருந்து இல்லை கொஞ்சம் இந்த சமயம் வந்தவங்க அவங்கள பத்தி அதிகமா கருதல எனக்கு வருத்தம் தான் அது நாலு பெருமக்கள் குறைஞ்சிருவாங்க நாலு பெருமக்களே அவங்க வச்சு பாடினாங்க ஆமா பல கருத்துகள் பாட்டிருக்காங்க தொடரை எடுத்தார்கள் கருத்து எடுத்தார்கள் குரலே எடுத்து பாட்டிருக்காங்க அதனால ஒண்ணு பெருசாலாம் வராது ரெண்டாவது நாம வந்து திருவள்ளுவரை தாங்காமையினாலே மற்றவங்க எல்லாம் தாங்கறதுன்னு திருவள்ளுவர் உண்மையானவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரந்தின் அந்த ஐந்து இதையும் காத்துக்கிறாங்க உரன் என்னும் தோட்டியால் உரன் ஊனாரான என்னன்னா கிண்ணரான என்ன அப்படின்னா உரன் திண்மைன்னு அர்த்தம் விளங்காது ஏன் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் படிக்கணும் வழங்காது என்ன வைராகியம் விளங்குது விளங்குது விளங்குது அல்லவ இந்த உரன் என்னும் பொறிகள் கைவசம் அல்வா தூத்துக்குடி அல்வா எல்லாரும் சாப்பிடுறாங்க ஒரு துண்டு பரவாயில்ல போகும் அவர்கள் அது போல காது அதுபோல மூக்கு அதுபோல உடம்பு அது போல எல்லா என்னும் தோட்டியால் காப்பான் வைப்பிற்கு ஓர்வித்து என்ன காப்பாப்பு கூடுமான வரை உலகோடு தடுவாமல் ஒதுங்கி இருந்தது அது இருந்தாலும் கூட அப்படியே தடிவி இதுபோல எப்படி துரவியருடைய அகக்காப்பு புறக்காப்பும் போலவும் மகளிருடைய அகக்காப்பும் புறக்காப்பும் போலவும் பாண்டியனுடைய அரண்மனை காப்பு இருந்தது மயலர கற்பு காக்கும் மகளிர் போல் துறவு காக்க முயலும் யோகரில் உட்காப்பு முரசெறி புறஞ்சோள் காப்பு அப்படியானா அரண்மனில எது அக காப்பு எது புறக்காப்பு வானொலி நிலையத்தில் வந்து எப்படி அந்த கதை அடைச்சிட்டா ஒரு ஒரிகூட வெளியில போகாத அது போல அப்படிப்பட்ட அக காப்புற காப்பு என்ன கேட்டா புறக்காப்பு என்ன கேட்டா வெளியில வந்து அது பாட்டுக்கு நீங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரை தான பண்டாரத்துக்கே போகலாம் அவ்வளவு பேர் இருக்கும் அங்க பண்ணுவான் கையில வந்து கருவியோடு நிறுத்திட்டு யார் இப்படி அகக்காவலும் புறக்காவலுமாக நிறைந்திருக்கின்ற அந்த பண்டாரம் எது போல பெண்கும் யோகியருக்கும் இருக்கின்ற அகக்காவலும் புறக்காவலும் போன்றன என்று சொல்லியிருந்தாலே ரொம்ப அருமையான பாடல் என்ன ஒன்றை விளக்க பெரிதொன்றை விளக்குகின்ற பொழுது அதனாலும் சில பண்புகளை விளக்கி சொன்ன ஆரம்பிப்பாடு இப்படியாக இருந்ததான் இந்த காப்பில் இருந்த பொருளை எடுத்துக் கொடுத்தவர் இப்பொழுது வேண்டாப்பா அது ரொம்ப நிறைய பொருள் எல்லாம் எடுத்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு திருமுகம் தருகிறேன் என்று சொன்னார் உடனே யாருக்கு தேரமான் பெருமாளுக்கு தந்தார் சேரமான் பெருமாளுக்கு தந்தாரம் அது ஒரு அருமையான பாடல் அந்த பாடலை நாம் பார்க்கிறோம் அதுல போகும்போது அந்த பாடலுடைய கருத்து இருக்குது பின்னால் நமக்கு ரொம்ப அருமையா சொல்ல போகிறார் அதனால இப்பொழுது கொடுத்தாராம் கையை கொடுத்த உடனே எடுத்துக்கொண்டு போகிறாராம் எப்படி மதுரையிலிருந்து இப்பொழுது எங்க போகணும் திருவஞ்சைக்களம் போகணும் திருவஞ்சைக்களம் போகணும் ஒரு காலத்துல திருவஞ்சைக்களம் போறதுன்னா எப்படி தெரியாம இருந்தது நல்லவேளை இப்ப இந்த ஆடிச்சு வந்து ஆடிச்சு வாதியில செல்வது என்று ஏறத்தாலும் இப்ப ஈரோடு இருக்கவங்க பெரும்பாலூர் போறாங்க கோவையில் இருக்கவங்க பெரும்பாலூர் போறாங்க பெரும்பாலும் போறாங்க அது வந்து இப்ப திருவஞ்சிக்கலம் போய் வர்றதுக்கு ரொம்ப எளிமையா போன காலம் அப்படி ஆயிட்டு எனவே கோவையில் இருக்கவங்களுக்கு எளிமை மதுரையில் இருக்கவங்களுக்கு இன்னும் தூரம் இரண்டாவது பேருந்து எல்லாம் இல்லை ரயில்வே இல்லை எதுவும் இல்லை உறுதிகளே கிடையாது நடந்தே போகணும் எனவே அந்த திருமுகத்தை வாங்கி கொண்டார் பானபத்திரர் எடுத்துக்கொண்டு எல்லா நாடுகளையும் கடந்து போகிறாராம் அப்படி கடந்து போகிறார் சொல்லுகின்ற பொழுது பரஞ்சோதி முனிவர் கொல்லையும் குறிஞ்சியும் கொதிக்கும் வெம்பர் கடந்து திருக்குறள் கருத்துக்களை புரிந்து வைத்தார் இப்பொழுது தொல்காப்பியம் பல பகுதிகள் போகின்ற பொழுது நீங்க ஏறத்தால வந்து நம்ம அவிநாசி அந்த பகுமலை தாண்டம் சொன்னா இப்ப பரவாயில்ல நல்லா இருக்குது ஒரு காலத்துல நீங்க திருச்சியில இருந்து கரூர் போகும்போது அந்த பரமா போனீங்கன்னு சொன்னா ஓரளவு காவிரியோடு தழுவியே போலாம் இந்த பரமா போனீங்கன்னு வச்சுங்க இந்த நொச்சியம் முசிறி தொட்டியம் இந்த நாமக்கல் வழியா போனீங்கன்னா தொட்டியம் தாண்டா கொஞ்சம் பாலைவன மாதிரிதான் இருக்கும் பாலைவன மாதிரிதான் இருக்கு ஏன் காவிரி ஆறு போகுது இது மேட்டில் இருந்துருக்கு இந்த பகுதியெல்லாம் அப்படி பார்க்கும் நல்ல வயல் சார்ந்த தாண்டுகிறார் பெருமையாக இருக்கிற அந்த புல்தரையாக இருப்பது அல்லது சமயத்தில் கொஞ்சம் கடுமையான வெயில் தாண்டுகிறார் இவற்றை எல்லாம் தாண்டி செல்லுகிறார் என்று சொன்னார் அப்போ என்ன கேட்ட குறிஞ்சி மருதம் நெய்தல் போன்ற நிலங்களை எல்லாம் தாண்டி செல்கிறார் என்று தொல்காப்பிய சிந்தனையும் நினைவு கூற வைக்கிறார் இவற்றையெல்லாம் தாண்டி செல்கிறாராம் தாண்டி இப்பொழுது இதோ இப்பொழுது நெருங்குகிறார் நெருங்கி அவர் இவர் போவதற்கு முன்னே கனவுல அங்க சொல்லி வச்சிருக்க ஒரு திருமூகம் கடிதம் கண்ட மாதிரிலேயே நம்ம அரண்மனையை தேடி கூடாது நாம அவரை போய் தேடி ரெண்டு மூணு மைலுக்கு முன்னாலே எதிர்கொள்ளும் எல்லா ராத்திரி பூரா தேடி போறாங்க போன பானபத்திரம் யாருக்கும் தெரியாது எல்லாம் கடந்து போய் அந்த திருவஞ்ச களத்து பக்கத்துல ஒரு தண்ணீர் பந்தல் போய் கால குளிச்சு குழிச்சு தண்ணீர் பந்தல் உட்காந்துருக்காரு இந்த தேடிட்டு வர்றவங்க எங்கேயோ தேடிட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தவன்னே ஐயா தாங்கள் மதுரையில கையில வேற இது இருக்கா யாழ் இருக்கா என்ன தாங்களை மதுரையில இருந்து மேலும் நம்ம ஊருக்காரங்க சேர நாட்டுக்காரங்க அடுத்த நாட்டுக்காரங்கிறது ஏறத்தாலும் சில எல்லைகளை பேச்சில் தெரிஞ்சு போடும் பேச்சில் தெரிஞ்சு போடும் இல்லவா இல்ல சாதாரண பேசும் போதே ஏனப்பா அப்படின்ட்டு இது வர வர காடுன்னு தெரிஞ்சிடுதுப்போ சிவ சிவ மன்னிக்கணும் இது ரொம்ப மரியாதை சொல்லுன்னு வேலைங்க சப்போஸ் அங்க எல்லாம் பேசுனாங்கன்னா இது என்ன இது இப்படி இல்லை ஏப்பாங்கிறாரு யாரையும் ரொம்பே இல்லை ஏன்பா அது ரொம்ப அன்பான சொல்லா இருக்கு இப்படி போலீங்கழிப்பினரும் நீக்கி விடுங்க அது போல பேச்சு கொடுத்து ஐயா தாங்கள் தான் பாண்டி நாட்டிலிருந்து வர்ற யானை ஆம் அடியேன் அப்படின்னர் அவ்வளவுதான் தூக்கிடு உடனே சேரமான் பெருமாளை அழைத்து இவர்கள் எல்லாம் சேர்ந்து சென்று அழைத்து கொண்டு போனரலாம் அழைத்து கொண்டு போய் இப்பொழுது இதோ அந்த பாண்டிம நாட்டுட அந்த எல்லை அது சேரநாட்டுடைய எல்லை உள்ளே சென்று அரண்மனையில் சென்று அந்த கடிதத்தை பார்க்கிறார் இப்போது அந்த கடிதத்தில் இருக்கிற செய்தி என்ன ஓலையில் இருக்கிற செய்தி என்ன என்று சொன்ன அருமையான பாடல் இந்த ஒன்றுக்காக கொஞ்சம் முன்னையே இதை எடுத்து வைத்தோம் அந்த பாடல் வந்து பெருமான் எழுதிய கடிதம் பெருமான் வந்து எழுதிய கடிதங்கள் அநேகமா இரண்டு தான் ஒரு கடிதம் இங்க ஓலை பார்க்கிறோம் இன்னொரு ஓலை பிறகு பார்ப்போம் செம்பொன்மணி மாட கூடல் மேய சிவன் யாம் எழுதி விடுக்கும் மாற்றம் இந்த பாட்டை படிச்சுட்டு நீங்க இதோட பதினோராம் திருமுறையில் இருக்கிற திருமுக பாசுரம் ஞாபகத்தில் இருக்குமானால் அப்படியே ஒன்றி வைத்து படலாம் திருமுக பாசுரத்தை அப்படியே பரஞ்சோதி முடிவர் தன் உள்ளத்தில் வைத்து அது அப்படியே அதுக்கு அதை பாடுனது ஆசிரியப்பா இது ஆசிரியர் விருத்தம் அவ்வளவுதான் பாவகையில வேற்றுமையை தவிர ஆனால் பொருள் வகையில சிறிதும் மாற்றாமல் பாடுகிற ரொம்ப அழகாக ஒப்பீடு ஒப்பீடுங்கிறமே ஒப்பீடு செய்யலாம் அங்க என்ன இருக்குது ரொம்ப அருமையா ரெண்டு ஓதாமூர்த்தி பாடணும் ஒரு ஓதாவூர்த்தி பாடும்போது ஐயா எங்கேயே கொஞ்சம் திருவுங்க பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் பாடுங்களேன் அப்படின்னா ஆரவியலை பாடுவார் மதி மாலி பொரிசை மாட பதிமிசை நிலவு பால் நிறவரி பிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் ஐயா அப்படியே கொஞ்சம் எடுத்துங்க நீங்க எங்க கொஞ்சம் திருவாழ்பானம் பாருங்க